நட்டினை நேர்களுக்கு வணக்கம் சமையல் சமையல் பகுதிக்காக உங்கள் அலைநீடு பருப்பு உருண்டை குழம்பு செய்ய தேவையான பொருட்கள் கடலப்பருப்பு ஒரு கப் காஞ்ச மிளகாய் பதினொன்னு தனியா 1 ஸ்பூன் சோம்பு ஒரு ஸ்பூன் மிளகு அரை ஸ்பூன் அரிசி ஒரு ஸ்பூன் அரிசி மாவு ஒரு ஸ்பூன் மஞ்சத்தூள் அரை ஸ்பூன் மிளகாய்த்தூள் அரை ஸ்பூன் வெந்தயம் கால் ஸ்பூன் பெருங்காயத்தூள் கால ஸ்பூன் கடுகு ஒரு ஸ்பூன் கருவேப்பிலை தேவையான அளவு உப்பு ருசிக்கு ஏற்ப எண்ணெய் நல்லெண்ணெய் தேவையான அளவு புலிகரிசல் அதுக்கப் தேங்காய் துருவல் ரெண்டு ஸ்பூன் செய்முறை முதல்ல கடலை பருப்பை நல்லா தண்ணியில கிளீன் பண்ணிட்டு கடலைப்பருப்பு மூணு காஞ்சி மிளகா ஒரு ஸ்பூன் சோம்பு போட்டு ஊற வச்சுக்கோம் ஒரு மணி நேரம் உற வச்சு எடுத்துட்டு தண்ணி நல்லா இருத்துட்டு அந்த அந்த கடல பருப்புல இருக்க தண்ணி ட்ரைவையே அப்படியே வச்சு அரைக்கணும் தண்ணி ஊற்றாம குறை குறைதான் அரைச்சி எடுத்துட்டு அது கூட தேவையான அளவு உப்பு ஒரு ஸ்பூன் அரிசி மாவு கொஞ்சம் கருவேப்பிலிய பொடியா கிளி போட்டுக்கலாம் பெருங்காயத்தூள் ஒரு செட்டிக்கை போட்டு மஞ்சப்பொடி ஒரு கால் ஸ்பூன் போட்டு நல்லா கலந்து விட்டணும் நல்லா கலந்துட்டு கையில் உருண்ட புடிச்சிட்டு அதை இட்லி பாத்திரத்துல வச்சு அவியில வேக வச்சு எடுத்துடலாம் ட்ரை பவுடர் தயாரிக்கலாம் ஸ்டவ் பாத்த வச்சுட்டு ஒன் ஸ்பூன் தனியா ஆறு ஸ்பூன் காஞ்ச மிளகா அரை ஸ்பூன் மிளகு ஒரு ஸ்பூன் அரிசி போட்டு அதை வருத்திட்டு அதை வந்து பவுடர் பண்ணி வச்சுக்கணும் ஸ்டவ் பாத்திரம் வச்சுட்டு ஒரு பாத்திரத்துல நல்லெண்ணெய் விட்டு கடுகு ஒரு ஸ்பூன் காஞ்சி மிளகாய் ரெண்டு ஸ்பூன் வெந்தயம் கால் ஸ்பூன் கருவேப்பிலை போட்டு அதைக்கிட்டு ஒரு தக்காளி பியூரி பண்ணி அதிகம் போட்டுக்கணும் தக்காளி பியூரி பண்ணி அதை போட்டுட்டு அதையும் நல்லா வதக்கிட்டு மஞ்சள் பூடி அரை கால் ஸ்பூன் மிளகாத்தூள் அரை ஸ்பூன் போட்டு டாஸ் பண்ணி விட்டு தண்ணி விட்டு கொதிக்க விடணும் இல்லை ராஸ் மால் போட்டோன்ட்டு புளிக்கரைசல் அரை கப்பு ஊற்றி நல்லா கொதிக்க விடணும் இந்த இதுவும் ராஸ் மால் போட்டோன்னு நல்லா புளிக்கரைசல் ராஸ் மால் போட்டோன்னு இந்த அரைச்சி வச்சிருக்கோம் அந்த பவுடரை எடுத்து இதெல்லாம் கொட்டிடணும் கொட்டி கலந்து விட்டுனும் அதை கலந்து விட்டுட்டு இந்த ராஸ்மாலும் போயிட்டு நல்லா கொதி வரணும் அதுல கொதி வந்த உடனே இந்த பருப்பு உருண்டை ரெடி பண்ணி வச்சிருக்கோம் அது போட்டு அதுக்கு மேலே ஒரு நல்ல ஒரு அஞ்சு நிமிஷம் வேக வச்சு எடுத்தோம்னா சூப்பரமான உருண்டை குழம்பு தயார் ட்ரை பாருங்க ஒரு உங்களை சந்திப்போம்